அந்த சாஸ்திரம் நேராகவும் பகவான் கொடுத்திருக்கிறான் அது அத்வாரகமாக சில பேர் மூலமாகவும் பகவான் கொடுத்திருக்கிறான் சத்வாரகமாக அப்படி அத்வாரகமாகவோ சத்வாரகமாகவோ அவன் கொடுத்துள்ள சாஸ்திரங்களை ஒருவாறு நாம் நான்கு பாகமாக பிரித்துக் கொள்ளலாம் முதல் பாகம் வேத வேதாந்தங்கள் இரண்டாவது பாகம் இதிகாச புராணங்கள் மூன்றாவது பாகம் ரகசியத் நான்காவது பாகம் ஆழ்வார்கள் அருளிச் வேதத்தை கொண்டும் இல்லிகாச புராணங்களைக் கொண்டும் இல்லசிய திரயத்தை இல்லே திராவிட வேத வேதாந்த ததங்கங்களான மூன்றையும் கொண்டும் நாம் ஒருவாறு அர்த்த ஜானத்தை பெறலாம் ஆனா அர்த்த ஜானத்துக்கு அனுகுணமாய் நான்கு பிரமாணங்கள் வகுக்கப்பட்டிருந்தாலும் கூட வேதமோ ஸ்மிருதி இதிகாச புராணங்களோ ரகசிய திரயமோ நம்போல்வாருக்கு பிரயோதனத்திலே பதிவசிக்காமல் போயிட்டு ஆழ்வார்கள் அருள் நம் போல்வாருக்கு பரம பிரமாணமாக அமைய பெற்றோம் நிரூபிக்கிற உயர்ந்த மகாச்சாரியர் தான் சுவாமி மணவாளிகள் என்பது வியக்தமாக இனி நாம் அனுபவிக்கலாம் வேத என்பது கரகட்டா காவேரி அந்த வேதம் என்பது எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிகிறது அந்த வேதத்துக்கு ஏதேனும் அந்தம் என்று கேட்டால் அனந்தாவை வேதாக வேதமே சொல்லுகிறது வேதத்துக்கு முடிவென்பது கடையவே கிடையாது அந்த முடிவில்லாறு சாஸ்திரத்தை கொண்டு நாம் அர்த்த ஜானத்தை பெற முடியுமா என்ன அது முடிவில்லாமல் போறபடியாலும் அது மட்டுமல்ல சம்ஸ்கிருத பாஷா மயமா இருக்கிறபடியாலும் அது மட்டுமல்ல பிரௌட பாஷையா இருக்கிறபடியாலும் சஸ்கிருதமே கடினமா இருக்கு இன்னும் கொஞ்சம் பிராமணாசகிராமணு சொன்னா தேவாசகம் விசாரிக்க முடியாது அது மூல பிரமாணம் நிரபேட்ச பிரமாணம் பிரமாணம் ஆதிம பிரமாணம் நாம் அர்த்தோபன்யாசம் பண்ண வேண்டுமே தவிர விசாரிப்பதற்கே உருகித்தையும் கிடையாது எந்த அதிக அப்பட உயர்ந்த பண்ண வேண்டும் என்பது அவ்வளவு சுலபமானார் ஆரம்பித்தார் அவருக்கே சந்தேகம் ஏற்கனவே மகரிஷி மகர்ஷி பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ண இல்லையா இல்ல மத்த உண்டான டங்காதிகள் எல்லாம் பிரம்மசூத்திர வியாக்கியானம் பண்ணலையா போதாயன மகர்ஷியும் வியாக்கியானம் பண்ணிருக்காரு மற்ற பெரியோர்களும் வியாக்கியானம் பண்ணிருக்காளே நாம் எனக்கு ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திர வியாக்கியானம் பண்ண என்ன அவருக்கே விசாரம் அவருக்கு விசாரமும் இல்ல அவர் காலத்துல யாரானு கேட்டாலருமோ சுவாமி நீ இருக்கிற கிரந்தம் இங்க போது போற இன்னும் தேவல் வேற ஒரு கிரந்த சாதிக்கிறது என்ன ஆறு படிக்க போறான் ஆறான் முதல் வாக்கியமாக எழுதுகிறார் சுவாமி பெருமானார் பகவத் போதாயிருத்த பிரம்மசூத்திரவத்தியும் பூர்வாச்சாரியாக சஞ்சேட்சிபுகம் தன் மதானுசாரே சூத்ராட்சரானி வியாக்கியாசியே இதுதான் ஸ்ரீபாஷ்யத்தனுடைய ஆரம்ப வாக்கியம் முன்னாடி மங்கள ஸ்லோகம் ஆரம்பியம் இந்த வாக்கியம் தான் என்ன அழகால் விநியாசம் எழுதிருக்காரே போதாயனர் ரொம்ப பெருசு அதிவிஸ்தரம் அதிவிஸ்தரம் ஆனால் மத்தாச்சாரியெல்லாம் அதிசங்கம் அதிசங்கிரந்தோ அதிவிஸ்தரம் மத்த கிரந்தளோ அதி சங்கிரகம் ஆகையாலேதான் பெருமானார் அதிவிஸ்தரமா இருந்தால் என்ன அதிசங்கிரகமா இருந்தால் என்ன அதைக் கொண்டே நாம் புரிஞ்சுட்டா என்னன்னு சில பேர் கேட்டா சுத பிரகாஷ் அந்த அற்புதமா விஷய விநியாசம் பண்றார் அதிவிஸ்தரமாயிருந்தா ஆயுஷ்டு நிறைய இருந்தாத்தான் படிக்க முடியும் அதி சங்கிரகமா இருந்தா புத்தி சூக் படிக்க முடியும் உங்களுக்கு ரெண்டும் ஸ்ரீபாஷ்யம் அதிவிஸ்தர கிரந்தத்தை கொண்டே புரிந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அதி சங்கரகிரந்த அனுபவிக்கணும்னா ஆயுஷ் குறைச்சலா பாதம் இல்ல புத்தி பரம சூக்ஷமா இருக்கணுமே அத்தோடு கூட புத்தி ஸ்தூலமா இருந்தாலும் ஆயுஷு குறைச்சலா இருந்தாலும் அடுத்தா போல சுத பிரகாசிகளை அடிக்கடி கிரந்த பரிச்சயம் இருக்க வேண்டும் அடிக்கடி கிரந்த பரிச்சயம் இருக்க வேண்டும் ஆயுஷு குறைச்சலா இருந்தாலும் புத்தி ஸ்தூலமா இருந்தாலும் அடிக்கடி கிரந்தத்தில் பரிச்சயம் பண்ணிக்கொண்டே இருந்தார் ஒருவாறு அர்த்தம் ஆயுஷும் குறைச்சல் புத்தி ஸ்தூலமாயும் இருக்கிறது உங்கள் போல்வாருக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் நான் ஸ்ரீபாய்யம் பண்ணுகிறேன் திருவுள்ள கருத்தை விவரணம் பண்ணுகிறார் சுவாமி சுத பிரகாசிகா பட்டர் அதே போல அதி விவரணமாய் இருக்கிறபடியாலே வேறு வேதாந்தங்களுக்கு நாம் அர்த்த பெறுவது முடியாத காரியம் ஓன் நமோ நாராயணாய ஸ்ரீமன்னாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா சர்வதன்மான் ஒன்று முப்பத்தி ரெண்டு அக்ஷரம் முப்பத்தி ரெண்டு எட்டு நாற்பது நாற்பது இருபத்தி அஞ்சு அறுவத்தஞ்சு அறுவத்தஞ்சு அக்ஷரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்முடைய சம்பிரதாயம் அத்தனையா எட்டு திருவட்சரமான மூலமந்திரம் என்ன 25 திருவக்ஷரமான துவயம் என்கிற மகா மந்திரம் மந்திரம் என்ன முப்பத்தி ரெண்டு திருவட்சரமான சொன்னான் ஒன்று ஸ்ரீவிஷ்ணுலோகத்துல சொன்னான் ஒன்று குருஷேத்திரத்துல சொன்னான் ஒரு இடத்துல நரன் சிஷ்யனாக வந்தான் ஒரு இடத்துல பிராட்டி சிஷியஸ்தானத்தில் வந்தான் ஒரு இடத்துல அர்ஜுன சிஷ்யஸ்தானத்தில் வந்தான் ஒன்று பதிரிகாஸ்டமம் அங்கே மூலமந்திரம் நரனுக்கு சொன்னது மத்தொன்னு ஸ்ரீவிஷ்ணு அங்கே எம்பெருமான் பிராட்டிக்கு துவயத்தை சொன்னான் மத்தொன்னு குருக்ஷேத்திரம் அங்கே திருத்தேர்தட்டிலே அர்ஜுனனுக்கு சரமஸ்லோகத்தை எம்பெருமான் சொன்னான் ஸ்தலத்திரையும் சொல்லுகிறார்கள் ரசியும் சொல்லுகிறார்கள் அதிகாரித்திரையும் சொல்லுகிறார்கள் ஆனாலும் சொல்ற ஆச்சாரியன் ஒருவனே ஆச்சாரிய மொத்தம் தான் கரவா இடம் மூணு ஸ்தலம் மூன்று ரகசியம் மூன்றே தவிர சொல்ற எம்பெருமான் ஒருவன் தான் ஆச்சாரியன் புகுத்தினே அதை புரிஞ்சுக்க முடியுமான் துறவோதமாக மகர்ஷிகள் மூலமாக எம்பெருமான் வெளியிட்டிருக்கிறானே அது அதிசங்கம் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று மடவாளில் ஜக்கியாரம் அது கூலமும் பலாபிஷினும் போலே அது கூலமும் பலாபிஷினும் போலே ஏற்கிறவே குப்பையா இருக்க பலாபிஷினையும் கூட சேர்த்து வச்சா அது எப்படி இருக்கும் பிசுனு அது எது நல்லது எது கட்டது எது சாரம் எது அசாரம் எது தியாகம் எது உபாதேயம் ஒண்ணும் முறையில சத்து முன்னாடி தெரிவித்தார்கள் சாத்திகமான புராணம் புராணம் தாமசமான புராணம் எது சாத்திகம் எது தாமசம் பிரம்மாவுக்கு செய்தார் என்பது இன்னும் பெரியவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறபடியால் அதை சம்பாதிப்பது என்ன நடவாத காரியம் வேதங்களுக்கு ஆனந்தம் குத்தம் அதுபோல ரகசியத்துக்கு அது சங்கிரஹங்கிற குத்தம் இந்த வித்திகாச புராணங்களுக்கு சாராசார மிஸ்ரித குத்தம் இந்த மாதிரி குத்தங்கள் ஒன்றுமில்லாமல் நாலாயிரம் கணக்காயிருக்கிறபடியால் அது சங்கரகம் அது விஸ்தரவம் நிக்கே அர்த்தத்தை தெள்ள தெளியா தெரிவிக்கிற தித்திக்கும் திருவாயு மொழி முதலான கிரந்தமாயிருக்கிற வழியாலே அந்த கிரந்தத்தை கொண்டுதான் நாம் அர்த்த ஜானத்தை சம்பாதிக்கலாம் என்று சுவாமி மணவாள மாமனிகள் அந்த கிரந்தத்தினுடைய பிரச்சாரத்திலேயே தன்னுடைய வாழ்நாள் அர்ப்பணித்துக் கொண்டாரே அதுதான் மாமனிகளுடைய வைபவமாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சித்தாந்த படுத்தியிருக்க புலலோகம் ஜியர் ஸ்ரீ ஸ்ரீசைலேசயாபாத்திரம் தனியன் தனியனுக்கு வியாக்கியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் புலலோகம் ஜியர் அத்மான வியாக்கியம் அதில் ஒரு சார்த்தம் காட்டியிருக்கார் எம்பெருமானும் அதுபோல மணவாளிகளும் ஒரே திருவனந்தாழ்வானுடைய ஒரே திருவனந்தாழ்வான் எம்பெருமானாராகவும் சுவாமி மணவாளிகளாகவும் ஒரே திருவனந்தாழ்வான் ஒரே மகாச்சாரியனந்தாழ்வான் இரண்டு உருவத்தை கொண்டாரே எங்கே என்ன ஒருவர் வடநாட்டிலே அவதரித்தார் தென்னாட்டிலே அவதரித்தார் மணவாள வாமுனிகள் தென்னாட்டிலே அவதரித்தார் அதுபோல உத்தமரான எம்பெருமானார் வடநாட்டிலே அவரித்தார் இது வியாக்கியான உடனே அவர்கே சந்தேகம் கொடுத்து தெ நாடுன்னு சொல்றே தென்னாடுதானே ரெண்டுமே ஸ்ரீபெரும்புதூரும் தென்னாடுதான் ஆழ்வார் திருநகரியும் தென்னாடுதான் மணவாள மாமணிகள் அவதரித்த ஆழ்வார் திருநகரியும் தென்னாடு எம்பெருமானார் அவதரித்த ஸ்ரீபெரும்புதூரும் தென்னாடு ஒன்னு தென்னாடு ஒன்னு வடநாடு என்று சுவாமி சாதிக்கிறதை என்னமான்னு கேட்டார் அதுக்கு தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்று திக்கு எல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்தில் கிடையாது வேதாந்த சித்தாந்தத்திலே திக்கு என்கிற தத்துவத்தை தனியாக அங்கீகரித்தோம் அல்லோ இது மற்ற சம்பிரதாயத்தில் அங்கீகரிச்ச ஒரு திக் என்று பதார்த்தம் நம்முடைய சம்பிரதாயத்தில் தனியான தத்துவம் கிடையாது ஆனா என்ன இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்குன்னு சொல்றாளே எது தெற்கு எது வடக்குன்னா தெற்கே இருக்கிற வாழ்க்கை இது வடக்கு வடக்கு இருக்கிற வாழ்க்கை இது தெற்கு கிழக்கே இருக்கிற இது மேற்கு மேற்கே இருக்கிற வாழ்க்கை எது கிழக்கு எது தெற்கு அந்த இடத்துக்கு தான் கிழக்கு தெற்குன்னு பேரே தவிர அந்த இடத்துக்கு மேற்பட கிழக்கும் கிடையாது தெற்கும் கிடையாது வடக்கும் கிடையாது மேற்கும் கிடையாது என்ன நம்முடைய சம்பிரதாயம் ஆனா என்னன்ன தெற்கு வடக்கு சொல்றமே என்னத்தால் என்னக்கு அதுக்கு மேற்கு நமக்கெல்லாம் சீரார் திருவங்கடமே திருக்கோவலூரே முதல் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மனுசரித்தான் வெள்ளறையே வெக்காவே பேராலி தங்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் பாரோர்ப்புகளும் வதறி வடமதுரை திருவங்கனம் ஆரம்பித்தார் பாரோர் புகழும் வதறி வடமதுரை என்கிறார் திருவங்கம் நடுவல ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் பாசுரத்தை வைத்திருக்கிறார் எல்லா திருப்பதிகளும் ஆறாமஸ்தான அரங்கம் என்பது எம்பெருமான் எழுந்தருளியிருக்க ராஜதானிஸ்தானத்திலே சம்பிரதாயத்தில் ஒத்துக்கொண்டிருக்காசுரம் பெரியவாச்சு அதை மட்டும் சொல்லுகிறேன் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளுமிடத்து அடிகொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடி கூடலே கூடல் தெய்வத்தை பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள் கூடலழைப்பது என்ன அது ஸ்திரீகள் பண்ணக்கூடிய காரியம் அது அந்த கூடல் தெய்வத்தை பிரார்த்தித்து தெய்வமே அந்த திருமாலின சோழமலை மணாலன் அழகிய சுந்தரத்தோடையான் அந்த எம்பெருமான் என்ன கைப்பிடிக்க வேண்டும் அவனுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும் அவன் திருப்பாதத்தை வருடக்கூடிய பாகியம் என கிடைக்கணும் தெய்வமே நீ கூட்டி வைக்க வேண்டும் தெய்வத்தின் காலிலே விழுந்து பிரார்த்திக்கிறாள் ஆண்டன் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் பள்ளிகொள்ளுமிடம் பள்ளிகொள்ளுமிடத்து அடிகொட்டிட கொள்ளுமாயில் நீ கூடி கூடலே வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் திருமாலிருஞ்சோழவலை சுந்தரத்தோடையான் அவன் பள்ளிக் அவன் பள்ளி கொள்ளுமிடம் ஆண்டாள் பாசுரம் எந்த திருப்பதிக்கு மங்களாசாசனம் கேட்டார் திருமாலிருஞ்சோழம சொல்லுவான் அவர் இயக்கியம் பண்ணார் அந்த எம்பெருமான் பள்ளிக் திருவரங்கம் பெரிய கோயில் திருமாலிருஞ்சோளவலை எம்பெருமான் பள்ளி திருவரங்கம் பெரிய பள்ளி கொள்ளார் எல்லா திவ்யரேசெம்பெருமான்களும் பகல் வேலையில அப்படியே சஞ்சாரம் பண்றாங்களே அவனவன் கடைசியில தம் வீட்டுல வந்து படுக்கையில தானே படுக்கிறான் அது எல்லா திருப்பதி எம்பெருமான்களை ராத்திரியில சயனிப்பது திருவரங்கத்திலாம் ஆனா கதவை சாப்பிட்டு திறந்து பார்க்கும்புரம் ஆனாலும் ஆனாலும் ஆனாலும் சரி திரு மாலினி சோழமலை ஆனாலும் சரி எந்த திவ்வேசத்திலே உற்சவம் முடிந்து பீகமுத்ர வச்சுட்டாலும் அந்தந்த திருப்பதி எம்பெருமாள்கள் எங்கே கேட்டா அவன் திறந்து பார்க்க அந்த எம்பெருமான் எது என்ன திருவரங்கம் இருக்கிற போலே அப்படி ஒரு தோட்டத்தில் இருக்கா போல திருவரங்கத்திலேருமான் உற்சவத்துக்கு பத்து பேர் எழுந்தருகிறார் எட்டு மைல் எழுந்தருகிறார் இரண்டு மைல் எழுந்தருக்கிறார் ராத்திரி அர்த்த ஜாமல் செய்ய சனி குழு தானே அது போல எல்லா திருப்பணிகளும் ஆராமங்கள் ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் என்ன திருவரங்கம் தான் வேற்பத்தான திருவரங்கம் இல்லாம நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளே ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்தயர் திருவாங்கடம் நன்னார்க்கணும் திருவல்லிக்கணி நன்னார்க்கணும் ஒத்துரும் ஒரு ஸ்ரீவ இஷ்டன் சொல்றது கிடையாது எல்லாரும் ஸ்ரீரங்கஸ்ரீ நன்னார்கு ஏன் சொல்றா அது சம்பிரதாயத்தில் சொல்லுவா வேரிலே ஜலஞ்சேர்த்தால் செடி செடி மேல ஜ்சேர்த்த வேரிலே வாட்டம் ஏற்படுமானால் அந்த செடி வாழ்வதற்கு பிரயோஜனமே கிடையாது ஆக இத்தர திருப்பதிகளை செடி போலே அதுக்கு வேற்பத்தானது எதுன்னா திருவரங்கம் என்னார்கள் நம்முடைய ஒருவர்கள் அந்த திருவரங்கம் தான் வேறாம் அந்த திருவரங்கத்துக்கு வடக்கு ஸ்ரீபெரும்புதூர் அந்த திருவரங்கத்துக்கு தெற்கு ஆழ்வார் திருநகரிச்சார் அவர் தென்னாட்டில் வதரிச்சார் தமிழே பிரச்சாரம் சூட்டார் என் புலலோகன் ஜீயர் தம்முடைய தனியன் வியாக்கியான சாரமாக நிரூபிக்கிறார் தென்னாடு ஆழ்வார் திருநகரி வடநாடு திருவரங்கத்துக்கு தென்னாடு திருவரங்கத்துக்கு வடநாடு அந்த திருப்பதிகளிலே ரெண்டு மகாச்சாரியால் அவதரித்து சமஸ்கிருத வேதாந்தத்தையும் திராவிட வேதாந்தையும் பண்ணி கொடுக்கும் திசாபிஷேகத்தில் ஆச்சாரியர்கள் ஒருவர் பெருமானார் ஒருவர் மனவாள மாமுனிகள் ஆனால் இதுக்கு முதல் முன்னமே வளர்த்தவர்களா இருக்கார் அவனு பேரை நாம் அவசியம் அனுபவிக்க வேண்டும் முதல்ல இந்த திராவிட வேதத்தை பிரகாசப்படுத்த பெரியவர் அவர் அவர்தான் வேதம் தமிழ் செய்த மாற அதை நன்றாக ரட்சித்து கொடுத்தவராறு சிவன் நாதமுறிகள் அதை மிக மிக நன்றாக வளர்த்தவராறு சுவாமி ஆள வந்தார் அவரை விட நன்றாக வளர்த்தவராறு சுவாமி எம்பெருமானார் அதுக்கு என்னே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகாச்சாரியர் யாருன்னா அவர் மணவாள மாமன்கள் ஒருவர் தான் என்பதை நாம் நன்றாக அனுபவிக்கலாம் நம்மாழ்வார் என்ன பண்ணார் அவர் வேதத்தை தமிழாக்கி கொடுத்தார் அந்த நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினான்னு சரித்திரமே தவிர என்னைக்கான ஒரு நாளைக்கு நம்மாழ்வார் திருவாய்மொழி உபன்யாசம் பண்ணிருப்பான் அப்படி ஒன்னு உபன்யாசம் பண்ணதாக நமக்கு தெரியல பாசுரம் பாடிட்டே போற அவன் முன்னுரி சொன்னான் பின் சொன்ன மொய்ய சொல்லால் இசமானகள் ஏத்தி உள்ள நம்மாழ்வார் பாசுரம் மொய்ய இஷமானகள் ஏத்தி உள்ள பெத்தேன் வாயாலே ஸ்தோத்திரம் பண்ணி நடிச்சான் உள்ள பெ மனசாலே நினைக்கப்பேத்தேன் அர்த்தம் வாயாலை சொன்னேன் மனசாலே நினைத்தேன் நம்மால் மொய் சொல்லால் இசவால்கள் ஏத்தி வாயாலே பாடி உள்ள மனசாலே நினைக்கப்பத்தேன் வீட்டுல ஆச்சரியமா நம்மள கேளு கண்ட நினைச்சு வாயால சொல்றதா வாயால சொல்லுட்டு அப்புறம் மனசால நினைக்கிறதோ எத்தி மனசாத்தியத்தி தத் வாஜாவதி எதை மனசால நினைக்கிறோமோ அப்புறம் தானே வாய் வார்த்தை தெரியாமலே வாய் வார்த்த வருமோ வாய் வார்த்தைக்கு அப்புறம் நினைவா நினைவுக்கு அப்புறம் வாய் வார்த்தையா பாட்டு எப்படி இருந்தா நல்லா இருக்கும் சரியா இருக்கும்னா உள்ளே ஏத்த பெத்தேன்னு சொல்லணுமே தவிர ஏத்தி உள்ள பெத்தேன்கிறாரு ஆழ்வார் ஏத்துவது முன்னா உள்ளுவது முன்னா என்று விசாரித்தார் நம்பள் ஆழ்வார் சொல்லுக்கப்புறம் தான் ஐயோ ஆழ்வார் சொல்லுக்கு யார் நினைச்சார் என்னார்கள் நம்முடைய ஆழ்வார் பின்னுரி சொன்னார் தன்னுடைய சப்தத்துக்கு அப்புறம்தான் தானே விஷயம் தெரிஞ்சுக்கிறார் சுவாமி நம்மாழ்வார் ஆக சொல்லுக்கு அப்புறம் ஆழ்வார் நினைவு ஆனா ஆழ்வாருடைய சொல்லுக்கு நினைவு பகவானுடைய நினைவு என்னார்கள் நம்முடைய பூர்வர்கள் பாட்டினால் நெஞ்சத்து இருந்தமை காட்டாய் கண்ணபுரத்துறை அம்மானே திருக்கண்ணபுரத்தை பெருமான் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் இருப்பது ஆழ்வார் பாசுரம் பாடிவிட்டு அப்புறம் தான் இருந்தமையே காட்டினான் தெரிஞ்சுடான் திருமங்கை ஆழ்வர் பாட்டு முன்னே நினைவு பின்னே அவர்களுக்கு இதனால என்ன அவன் எப்படி பாடுறானோ அப்படித்தான் ஆழ்வார் பாசுரம் பாடுவர் ஆக ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு மூலபூதமாக இருப்பது எம்பெருமானுடைய நினைவு என்னார்கள் நம்முடைய போர்வர்கள் அந்த நம்மாழ்வார் எதோடைய பாடுறாரு தவிர அவர் இந்த அர்த்தங்கள் எடுத்து விவரணமா தெரிவித்தாரா என்ன வேதத்தை சாட்சாத்து வேதத்தை தமிழாக்கி கொடுத்தார் நம்மாழ்வார் அவ்வளவுதான் பாமரு மூலகன்னு ஒரு திருவாய்மொழி இந்த திருவாய்மொழி காலக்ஷேமம் நடத்தினார் ஒரு பெரியவர் நேற்று வரை காலக்ஷேமம் நடந்தது நாளிலிருந்து காலக்ஷேமம் நடக்க போறது இன்னைக்கு பாமரு மூலக திருவாய்மொழி உபன்யாசம் அந்த மகாச்சாரியர் கோஷ்டியாரை பார்த்தாராம் உபன்யாசம் பண்ண முடியாது இந்த பாமரு திருவாய்மொழி பத்து பாசுரத்தை எல்லாருமே சேவிங்கோ எழுந்தோ இன்னைக்கு என்னால் உபன்யாசம் கோஷ்டியார் என்ன சுவாமி நேற்று வெள்ளி உபன்யாசம் நடத்தியிருக்கு நாளை இருந்து சுவாமி சாதிக்க போறது இந்த பாமரு மூலக திருவாய்மொழி மட்டும் ஏ சுவாமி சாதிக்க மாட்டேங்கிறது தேவனுக்கு அர்த்தம் தெரியாதா எல்லாம இருந்தவரான தேவரையும் சாதிக்கலாமா சிஷியால் கேட்டா அவர் தெரிவித்தாராம் ஆழ்வாருக்கு இந்த திருவாய்மொழியிலே அவள வார்த்தை அவள வார்த்தை அந்த ஆர்த்தியிலே ஏகதேசம் கூட என கிடையாது நான் எப்படி இந்த திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லுவேன் நம்ம ஆழ்வாருக்குண்டான ஆர்த்தியிலே ஏகதேசம் கூட இல்லாறு என் இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ண முடியுமா ஆகையால என்னால சொல்ல முடியாது அர்த்தோபன்யாசம் கிடையாது பாசுரத்தை செய்வீங்க கோஷ்டியார் விடாப்படியா கட்டலாம் ஆர்த்தி தேவரியருக்கு என்னால் உபன்யாசம் பண்ண என்னமா முடியும் பண்ணா அழுதார் அழுதார் அழுதார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்னும் சொன்னதாகவே தெரியல் ஆனா அவர் பாசுரம் அழற பாசுரம் கடைசியில என்ன பாசுரம் பாடி முடிக்கிறார் இன்பம் பயக்கமே தெரிவித்தார்களே என் பாட்டு அழுக பாட்டு பாடினா இன்மம் கிடைக்கும் சம்சாரிகள் நம்பிள்ள கேட்டலாம் என்ன சுவாமி ஒரே அழுகை அழறார் அழுவார் அந்த பாசுரத்தான் நாம் பாடினா இன்பம் கிடைக்குமான்னு கேட்டார் அதுக்கு ஆச்சரியமா திருஷ்டன்னு சொன்னார் தகப்பனார் உடல் நோய் உடல் நொந்து மனம் நொந்து விட கால் தேய உடல் தேய உள்ளேய சமப்பட்டு சமப்பட்டு ஆயிரம் ஆயிரமா பணத்தை சேகரிச்சு வச்சான் அந்த பணத்தை சேகரிச்சுக்கு அந்த தவப்பனார் பட்ட பாடு அவனுக்கு தெரியும் நாம் பிறந்திருக்கிறபடி யாரே நமையண்டோ நமக்கு அழவண்டி தேவையே கிடையாது அழுதழு பாசுரத்தை அவர் பாடி வைத்தார் அதைத்தான் நிரூபித்தார்கள் தர்ம வீரிய ஜாலே தெளிந்து கிருஷ்டராய் மேலே மேலே தொடுப்பார் வால்மீகி பகவான் அவரை போலே அருளின பக்தியாலே உள்கலங்கி சோகித்து மூவாறு மாசம் மோகித்து பாடி முடிக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆறது இவரா உபன்யாசம் என்ன உபன்யாசம் என்பதற்கே என்ன தைரியம் தைரியம் உண்டோ அவர் கல்யாணம் உருகி போறவருக்கு தைரியம் எது அதனாலதான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் நம்ப பார்த்தார் பெரிய பெருமாளை சேவிக்கிறேன் உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கிறேன் உலகத்தீரே என உருக உருகும் தன்மை ஏற்படுறதே பெரிய பெருமாளை சேவித்தார் குடதிஷம் முடியவைத்தான் குணரிசை பாதம் நிறான் குடரிசை பின்பு காட்டினான் தெஞ்சு இலங்கை நோக்கி பெரிய பெருமாள் கடல் நில கடவுளந்தை சேரத்திற்குலாம் அதை நான் சேவிக்கிற காலத்தில் உடல் எனக்கு உருகுமாலோ உடல் கட்டுக்குழந்து நீர்ப்பண்ணமா உருகிறது எப்படி உருகாமல் இருக்கிறது என் செய்கேன் உலகத்தீரே நம்ம கேட்ட பெரியார் என் செய்கேன் பெரிய பெருமாளே நம்மாழ்வாரே கேக்கப்படாதா என் செய்கே உலகத்தீரே நம்ம தானே அவர் பெரிய பெருமாள் உருகப்பண்டவர் மத்த ஆழ்வார்களும் உருகின்றிருக்கா உருகாமல் இருக்க வைத்தியம் சொல்ல மாட்டா நாமெல்லாம் ஸ்ரீரங்கம் போகச்சே திருடமா போறோம் பரச்சே பரம திருடமா திருவிந்து அந்த ஸ்ரீரங்கத்துல உருக்கம் நம்ம கிடையவே பிரார்த்தனை மாயோனை மணத்தூணே பத்தி நின்று என் வாயாறு எண்ணுகலோ வாழ்த்து நாடே அந்த மாயோன் திருவரங்கத்தில சேனித்திருக்கிறாரே பெரிய பெருமாள் அவனை இந்த மணத்தூணே பத்தி நின்று என் வாயாறு வாழ்த்த வேணுமே என்று துடிக்கிறார் ஆழ்வர் அவர் உருகிறார் மனத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது அப்படி உருக்கம் என்பது ஆழ்வார்களுக்கு அபாரமாயிருக்கிறபடியாலே அந்த உருகி போறவளுக்கு தைரியம் இல்லாமல் போனபடியால் ஆழ்வார்களுக்கு அனுபவ பிராத்தியம் வச்சிருக்கா நம் ஆச்சாரியாளுக்கு உபதேச பிராத்தியம் வச்சிருக்கா உபதேசத்தை பிரதானமாக கொண்டோ அனுபவத்தை அடக்கமாக வைத்தவர்கள் ஆச்சாரியர்கள் அனுபவத்தை பிரதானமாக கொண்டோ உபதேசத்தை அடக்கமாக வைத்தவர்கள் ஆழ்வார்கள் அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் பாசுரம் பாடியிருக்கான் அவ எனக்கு உபன்யாசம் பண்றா ஒரு உபன்யாசம் கிடையாது ஆகையால் என்ன தெரிகிறது ஆழ்வார் பாசுரத்தை பாடினாரே தவிர அதனுடைய அர்த்தோபன்யாசத்தாலேயோ மத்து உண்டான அந்த பாசுரத்தை ரட்சித்தாரா ஆழ்வார் என்ன பாசுரம் பாடினார் அவ்ளோதான் அவருடைய பெருவை உத்தம அதிகாரி சொல்றேன் பாதுகாப்பே பண்ணு கோபம்னா வாயு அத கோபித்துக்கொண்டே பிறந்தார் நம்மாழ்வார் எல்லா குழந்தைகளும் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற காலத்தில் நல்ல ஜான பூர்த்தியோடு இருக்குமா அது வெளியில பிறக்கிற காலத்துல சட்டம் அந்த வாயு வந்து இந்த குழந்தைய ஆட்கொள்ளும் உடனே எல்லாம் மறந்து போடும் ஆனால் நம்மாழ்வாரோ அவர் தான் உடையனங்கிற திருத்தாயார் கர்ப்பத்திலேருந்து அவதரிக்கிற அந்த கடத்திலேயே அந்த சட்டம் என்கிற வாயுவை கோபித்துக் கொண்டு பிறந்தார் ஆகையாரே அவர் சட்ட கோபன் ஆனவ எல்லாரும் சட்ட கோபன் சொல்லிட்டு இருக்கா சட்டத்தை கோபன் தான் சட்டத்தை கோபித்துக்கொண்டவர் பிறந்தார் சட்டத்தை இந்த பாதுகாபுரம் இருக்கிற வழியால் சிலவே ஷடகோபுரம் சொன்னாலும் சொல்லலாம் ஷட என்கிற வாயுவை அவர் கோபித்தார் நாயனார் அழகிய பெருமாள் நாயனார் ஷடரை ஓட்டி என்னார் ஆச்சாரியால் பல அதிகாரிகள்லாம் இருக்க சாஸ்திர பிராமணியத்தை ஒத்துக்கொள்ளாருவார் தேவதையனுடைய சத்பாவத்தை ஒத்துக்கொள்ளாருவார் அவர்கள் எல்லாரையும் தன்னுடைய நிராசம் அந்த ஷடகோபரான நம்மாழ்வாருக்கும் ஷடகோபன் பேர் அந்த எம்பெருமானுடைய பாதுகை இருக்கிறதே அந்த பாதுகைக்கும் ஒரே பேர் தான் பாதுகை ஷடகோபன்னா நம்மாழ்வார் வாரமாமலையை சேமிச்ச வாழ்க்கை எல்லாம் தெரியும் வாரமாமலையில எம்பெருமானுடைய ஸ்ரீபாதுக்கு தான் ஷட்டாரி ஸ்ரீபாதுக்கு தான் ஷடகோமன் அந்த ஊர்ல வானமாமலையான திவ்விரேசத்தில் அந்த எம்பெருமான் திருமுன் இருக்கிற ஷட்டாரியான பாதுகி இருக்கிறதே அந்த பாதுகையை தவிர நம்மாழ்வார்னு தனித்து வானமாமலையில கிடையாது ஆழ்வார் திருநகரி பிராந்தத்திலே ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் உத்தரக ஆழ்வார் மத்த சுத்தப்பட்ட அந்த திவ்விரேசங்கள் ஆழ்வாரே கிடையாது அத்தனை திருப்பதிகளுக்கு அந்த ஓராழ்வார் தான் வானமாமலையிலே பாதுகையே தான் நம்மாழ்வார் நம்மாழ்வார்னு தனித்து கிடையாது ஒரே நம்மாழ்வாருக்கு ஷட்டாதீன் ஷடகோபன் பேரு அது போல எம்பெருமானுடைய பாதுகைக்கு ஷடகோபன் பேர் விவரிக்கிறார் சுவாமி தேசிகன் தம்முடைய பாதுகா சஹசிரத்திலே முனினா மணிபாதுகே தொயாச்சாப்யாம் ஷடகோபசேய முனினா மணிபாதுகேத் தொயாச்சிதாபியாம் ஷோபசை பராங்குஷனான முனி அவருக்கும் ஷடகோபன் உனக்கு ஒரே பேரு ஆனா நம்மாழ்வாராக ஷடகோபன் செய்யற காரியமே வேறு பாதுகையான ஷடகோபன் செய்யற காரியமே வேறு என்ன என்ன முனிநா மணி பாதுகே துயாச்சா ஷடகோபசம் ஜீவியம் ஆசி பிரதமேன ஸ்நர்த்த வேதத்தை சர்வோபஜீவியமாக்கி கொடுத்தவர் நம்மாழ்வார் ஷடகோபர் வேதார்த்தத்தை சர்வோபஜீவியமாக்கி கொடுத்தது பாதுகா ஷடகோபர் வேதத்தை எல்லாருக்குமாக ஆக்கி கொடுத்தார் நம்மாழ்வார் வேதார்த்தமான பகவதத்தை எல்லாருடைய கண்ணுக்கும் கொடுவந்து காட்டுகிறது பாதுகா என்கிறாரி ஆக பாதுகா வேதார்த்தத்தை பிரகாசப்படுத்துறது நம்மாழ்வார் வேதத்தை பிரகாசப்படுத்துற வேதம் சர்வோபஜீவியம் நம்மாழ்வார் வாயிலே வந்தவாறு இதே போல மேகம்பருகின சமுதிராம்பு போலே நூற்கடல் சொல் இவர் வாயனவாய் திருந்திரவாரே சர்வதா சர்வோபஜீவியம் ஆமை சமுத்திரத்துல ஜலம் குறைவில்லாத ஜலம் ஆனா ஒரு தீர்த்த பானம் பண்ண முடியுமா ஆசமனம் பண்ண முடியுமோ சமுதிர ஸ்நானம் சில காலம் வச்சிருக்கா அன்னைக்கு புரோஹித்தாலும் சமுதிர ஸ்நானம் பண்ற காலத்துல ஆச்சமனம் பண்ணுவதுன்னா ஒரே உப்பாய் இருக்கிறபடியால் கொஞ்சம் கூட தீர்த்தம் பிராசனம் பண்ண முடியாது ஆனா அதே சமுதிர ஜலத்தை அழியுள் புக்கு முகந்து கொடு ஆன ஆகாசத்தில் ஏறி இருக்க வருணநானவன் பர்ஜன்ன தேவன் மழையாக புழியிற காலத்தில் அது எல்லாருக்கும் உபஜீவியம் எப்போது உபஜீவியம் பரமமதுரமாக தோத்தும் அதே போல வேத கடலான நூற்கடல் சொல்லானது இவர் வாயனவாய் திருந்தினவாறே நம்மாழ்வாராக மேகத்தினுடைய வாய் வெளியிலே வந்தவாறு எல்லாருக்குமே எல்லா காலத்திலுமே எல்லா தேசத்திலுமே எல்லாருக்குமே போக்கியமா இருக்கிறது ஆழ்வாருடைய திருவாய்மொழிக்கிறது தனிச்சிறப்பு வேதத்தை தமிழாக்க கொடுத்தவர் நம்மாழ்வார் ஆக வேதம் தமிழ் செய்தார் சொல்லலாமே தவிர நன்னாக நன்றாக விசாரித்து என்றாக பரீட்சணம் பண்ணாரா என்ன அது கவதரித்த உத்தவர் அடுத்தாற்போலே அருள் பெத்த நாதமுனி